அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளில தேசிய மனுவில் இந்த நர் தலைப்பு முயற்சி திறமையால் ஜொலிக்க முடியவில்லையா கவலையே படாதீர்கள் முயற்சி முயற்சி முயற்சியால் வெற்றி கனியை தட்டி பறிக்கலாம் நேரத்தை மதிப்பவர்களே மதிப்பானவர்கள் நேர்மைக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் மனிதன் தன் பலத்தை கொண்டு தானாகவே நிமிர்ந்து நிற்க வேண்டும் விழுந்தால் விதையாக விழு எழுந்தால் மரமாக எழு நம்பிக்கையற்றவன் மனிதனாக இருக்க முடியாது செய்யும் ஒவ்வொரு காரியமும் ஒரு லட்சியமாக இருத்தல வேண்டும் நான் இதை செய்ய மாட்டேன் என்னால் இதை செய்ய முடியாது நான் இதை செய்ய விரும்புகிறேன் நான் இதை எப்படி செய்ய வேண்டும் நான் இதை செய்ய முயற்சிப்பேன் என்னால் இதை செய்ய முடியும் நான் செய்து காட்டுவேன் ஆம் முடித்துவிட்டேன் இத்தகைய தன்னம்பிக்கை குறித்தான பண்புகளும் ஆற்றல்களும் உருபெறுகின்றன அவை ஒரு மனிதனாக ஒரு சிறந்த ஒரு மனிதனை உருவாக்குமென்று தத்துவமேதை பிளேட்டோ கூறுகிறார் சிந்திப்போம் முயற்சிப்போம் நன்றி